தலைப்பு வெற்றி முதலில் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் பிறகு உனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்பார்கள் பிறகு உங்களை கண்டு பொறாமைப்படுவார்கள் அதன் பிறகு ஒரு நாள் உங்களை போல் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதற்கு பிறகு உங்களை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து பேசுவார்கள் ஒரு நாள் நம்மை விட மிஞ்ச நினைப்பார்கள் முதலில் நம்மையே நம்பினால் வெற்றி நிச்சயம் அன்புடன் படித்ததில் பிடித்ததும் மனதில் உருவானதும் நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்